30 பேர் கொல்லப்பட்டனர் முன்னூற்றி கட்டிடங்கள் சேதமடைந்தன ஆயிரத்தி எண்ணூத்தி ஆண்டு இரண்டு நாள் மகளிர் மாநாடு நியூயார்க்கில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு பாரிஸில் முதலாவது மெட்ரோ ரயில் சேவை ஆரம்பமாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அரிசோனா மாநிலத்தில் நூற்றி தொன்னூறு கிலோ எடையுள்ள விண்கள் ஒன்று விழுந்து கிட்டத்தட்ட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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வட கரோலினாவில் போயிங் 727 மற்றும் செஸ்னா 310 விமானங்கள் நடுவானில் மோதிக்கொண்டதில் எண்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நேபாளத்தில் சாகர் தேசிய பூங்கா அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு இத்தாலியில் அணைக்கட்டு ஒன்று இடிந்ததில் இருநூற்றி அறுபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்ணூத்தி ஆண்டு மங்கள் பாண்டே இந்திய சிப்பாய் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு கவாஜா நஜீமுதீன் பாகிஸ்தானின் இரண்டாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாலாமணி அம்மா மலையாள கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெயந்த் நார்லிகர் இந்திய வானியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஓக்ரம் இபோபி சிங் மணிப்பூர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அல்டமிஸ் கபீர் இந்திய உச்ச தலைமை நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரோஜர் பென்னி இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜா கிருஷ்ணமூர்த்தி இந்திய அமெரிக்க தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மாலவிகா இந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தில்கார பெர்னாண்டோ இலங்கை கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுவாமி விபுலானந்தர் ஈழத்து தமிழிசை ஆய்வாளர் கவிஞர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆதவன் தமிழக எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் மியான்மர் நாட்டில் மாவீரர் தினம் நிகரகுவார் நாட்டின் விடுதலை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே